நற்றைய நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் நம்ம இன்னைக்கு செய்யப்படுறது கடலை கறி இது கேரளா ஸ்பெஷல் செய்ய தேவையான பொருட்கள் கடலை ஒரு கப் வெங்காயம் அரை கப் தக்காளி கால் கப் தேங்காய் தூள் கால் கப் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிருகாய தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் மூணு ஸ்பூன் பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பிலை சிறிதளவு செய்ய முதல்ல பெரிய கருப்பு கடலையை குக்கர்ல போட்டு சொப்பத்தை வச்சு அதை வேக வச்சு இறக்கிடணும் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கலாம் தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் தேங்காய் துருவலையும் சீரகத்தையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அதை அரைச்சி வச்சிடணும் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வெட்டுட்டு தேங்காய் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டலாம் கருவேப்பிலை போட்டு தேங்காயத்தூள் போட்டு பொறிஞ்சதும் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிடுவோம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிப்போம் உப்பை போட்டுப்போம் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுவோம் தக்காளி போட்டுவோம் தக்காளியும் நல்லா வதங்கினதும் இந்த கொண்டைக்கடலை போட்டுடுவோம் வெந்திருக்குலையே அந்த கொண்டைக்கடலை போட்டுட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா டாஸ் பண்ணி விட்டுடுவோம் அந்த கொண்டைக்கடலை வெந்த தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணியும் இதில் ஊற்றி கொதிக்க விட்டுவோம் அப்படி இல்லைன்னா தண்ணி ஊற்றிப்போம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் இந்த ராஸ் மல் ம மிளகாத்தூள் அளவுக்கு கொதிக்க விடுவோம் வெங்காயம் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கடலையும் அப்படியா அழுத்தினா நசுங்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி சாஃப்டா ஆரோ அளவுக்கு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுவோம் அது கொதிச்சு வந்த உடனே இந்த அரைச்சி வச்சிருக்க கிரேவி தேங்காய் சீரகம் அரைச்சிருக்கோம்லேயே அதை கொட்டி இன்னொரு கொதி வர வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கடலை கறி தயார் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்